அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மரிய இப்பலரோடு பன்னாள் முயங்கி பொறி இப்பொருள் தக்கார்கோடலே வேண்டும் பரிஇ உயிர் செகுக்கும் பாம்பொடும் இன்னா மரி இப்பின்னைப் பிரிவு நாளடியாரில் ஒரு அழகான பாடல் இருநூத்தி இருபதாவது பாடல் இந்த பாடலுடைய பொருள் என்னென்னா பலரோட சேர்ந்து பல நாள் கலந்து பழகி பலருடைய குணங்களையும் ஒப்பிட்டு அறிந்து தகுதியுள்ள மேலோரை நாம் நண்பராக கொள்ள வேண்டும் மரியி பலரோடு பண்ணாள் முயங்கி பொறியி பொருள்தக்கார் கோடலே வேண்டும் ஏன்னு கேட்டால் பல்லினால் கடித்து உயிரை கொல்லும் பாம்போடு ஆனாலும் கூட விட்டு பின் பிரிதல் துன்பம் தருவதா நல்லவங்களா இல்லாட்டா கூட பழகிவிட்டோம்னா அப்புறம் பிரிகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பரியி உயிர் செகுக்கும் பாம்படும் இன்னா மரியி பின்னை பிரிவுன்னு அதனுடைய மூன்றாவது நான்காவது வரியில் பார்க்குறோம் கூடி பழகிய பின் பிரிதல் துன்பம் ஆதலின் கூடுவதற்கு முன்பே நண்பராக்கி கொள்வதற்கு முன்பே ஆராய்ச்சி பண்ணி நட்பு கொள்ளணுங்கிறதான் இந்த பாடலுடைய கருத்து இப்போ நம்ம நட்பாராயதலுக்கு முகமுறையாக இந்த கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் திருகடுகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு தமிழில் அதில் முதல் பாடலேயே நட்போட முக்கியத்துவத்தை சொல்லுகிறார் அந்த ஆசிரியர் அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியில் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரு அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திருகடுகம் போலும் மருந்து அருந்ததி போன்று கற்புடைய பெண்ணினுடைய தோளும் நல்ல குடியில் தோன்றிய பெருமை உடையவருடைய நட்பும் சொற்களினிடத்தே குற்றங்களை அகற்றக்கூடிய கேள்வி உடையவருடைய நட்பும் இந்த மூன்றும் திருகடுகம் போன்று சிறந்ததாம் அந்த மருந்துக்கு உபயோகப்படுத்துகிற சுக்கு மிகு திப்பிலி போன்றது அதனால இதுக்கு பேர் திருக்கட்டுக்கம் அப்படின்னு பேர் இந்த பாடல்ல முதல் பாடலில் முதல்வரையும் இதைத்தான் எதிர்மறையாக சொல்லுகிறதாம் பெருமை உடையார் இனத்தின் அகறல் உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல் விழுமிய அல்ல துணிதல் இம்மூன்றும் முழு மக்கள் காதலவை அப்படின்னு ஒன்பதாவது பாடல்லே இருக்கு பெருந்தன்மை உடையவரிடம் நட்பு கொள்ளாமல் இருப்பதும் தமக்கு உரிமை இல்லாத பெண்களை விரும்புவதும் சிறந்தவை அல்லாதவற்றைச் செய்வதும் அறிவற்ற மூடர்கள் விரும்பி செய்வதாம் அதாவது பெருமை உடையார் இனத்தின் அகரல் அதாவது அவங்கள்கிட்ட சேர்ந்த இல்லாமல் உரிமையில் பெண்டிரை காமுற்று வாழ்தல் விழுமைய அல்ல துணிதல் இம்மூன்றும் முழுமக்கள் காதலவை முழு மக்கள்னா மூடர்கள்ங்கிற அர்த்தத்தில் இனி நாம் திருக்குறள நாளை நேரடியாக படித்து பொருள் தெரிந்து கொள்ள முற்படலாம் அகர முதலாம் ஆதி பகவன் அனைவருக்கும் மனமார்ந்தேயும் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக